வணக்கம் நச்சினையின் நித்தம் ஒருமுத்து என்று குறிஞ்சிவேதன் அவர்கள் எழுதியுள்ள மலாயாவின் தமிழக தொடர்புகள் என்ற கட்டுரை மலாயா தமிழக தொடர்பின் பழமையை எடுத்து காட்டுவதற்கு பண்பாடு வரலாறு அகழ்வாய்வுகள் மற்றும் கல்வெட்டுகள் என பல்வேறு சான்று ஆதாரங்கள் கிடைத்துள்ளன மலாய் இன மக்களிடையே இன்றும் பரவலாக காணப்படும் தமிழ் பண்பாட்டின் கூறுகளைக் கொண்டு இருநாட்டு உறவின் தொன்மையை ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் பழந்தமிழ் பண்பாட்டில் காணப்பட்ட வழக்க வழக்கங்களும் நம்பிக்கைகளும் இருவழி உறவின் மூலமாக மலாய் பண்பாட்டிற்கு சென்றதை எடுத்துக்காட்டி ஆய்வாளர்கள் இதை நிரூபிக்கின்றனர் மலாயா தீபகற்பத்திலும் அதை சுற்றி அமைந்துள்ள இந்தோனேஷியா தாய்லாந்து போர்னியோ பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளிலும் அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்பட்ட கருவிகள் பொருட்கள் ஆகியவற்றை ஆராய்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இரு நாடுகளுக்கு இடையிலான தொன்மை மிக்க தொடர்புகளை விரிவாக எடுத்துரைக்கின்றனர் வரலாற்று காலத்திலேயே நெருக்கதுடன் அமைந்திருந்த இவ்வுறவு குறித்து பேராசிரியர்கள் விவரிக்கின்றார்கள் தமிழகத்துக்கும் மலேசியாவிற்கும் ஏறத்தாழ இரண்டாயிரம் ஆண்டுகளாக தொடர்பு இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கணிக்கின்றனர் ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டில் மலேசியாவின் கெடா பெல்லி ஆகிய மாநிலங்களில் புதைப்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொண்ட ஜேம்ஸ் லோ என்பவர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இப்பகுதிகளில் இந்தியர் குடியேறி வாழ்ந்ததற்கான சான்றுகளை கண்டறிந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டில் டாக்டர் என்பவர் மேற்கொண்ட ஆராய்ச்சிகளும் இதனை உறுதி செய்கின்றனர் இக்காலப்பகுதிகளில் ஏற்பட்ட தொடர்புகளும் குடியேற்றங்களும் பலம் மிக்க நாகரிகத்தின் உயர்ந்த நிலையிலேயே இருக்க வேண்டும் என்பது அவர்களின் கருத்து கிரீக்க ரோம பேரரசுகளோடு கடல் வாணிக்கத்தில் ஈடுபட்டிருந்த தமிழ் வணிகர்கள் நறுமணப் பொருட்களான ஏலக்காய் கிராம்பு அகில் சந்தனம் கற்பூரம் போன்றவற்றை சாவகம் மற்றும் மலாய் தீபகற்பத்திலிருந்து விலைக்கு பெற்று அப்பொருட்களை கிரேக்க ரோமானியர்களுக்கு பெற்று லாபம் ஈட்டியதாக அறியப்படுகிறது தமிழக வணிக குழுக்களும் குடியேறிகளும் முதன்முதலாக தடம் பதித்த இடமாக அடையாளம் காணப்படுவது தகுவாபா என்னும் சயாமிய துறைமுக நகர பகுதியாகும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு செல்லும் நுழைவாயிலாக தகுவாபா விலகுகிறது இந்த இடத்தை வரலாற்று தக்கோலம் என்றும் குறிப்பிடுகின்றனர் தகுவாபாவை கடந்த தமிழர்கள் மலைப்பகுதிகள் சமவெளிகள் போன்றவற்றை கடந்து மலாயா தீபகற்பத்திலும் தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா போன்ற பகுதிகளுக்கு உள்ளேயும் தஹுவாபாடா போன்ற இடங்களின் பழங்கால சின்னங்கள் தமிழர்களின் பண்பாட்டை கட்டும் ஆதாரங்களாக இன்றும் விளங்குகின்றன தமிழக குடியேற்றங்கள் மிக பலமாக இருந்தன அவை நெடுஞ்சொலைவிற்கு அப்பாலுள்ள மூளை முடுக்குகளிலெல்லாம் அமைக்கப்பட்டிருந்தன அவற்றுள் பந்தன் மேற்கு பகுதியில் மலாக்கா வெல்லஸ்ரீ மாநிலம் தகுவாபா லனியா தெனாசரின் ஆறுகளின் கழிமுக பகுதிகளில் அக்குடியிருப்புகள் நிறுவப்பட்டிருந்தன தமிழகத்தில் இருந்த பேரரசுகளின் வணிக தூதுக்குழுக்களில் இடம்பெற்றிருந்த தமிழ் வணிகர்கள் தொடர்ச்சியாக மலையாவுக்கும் அதை ஒட்டிய நாடுகளுக்கும் வந்து சென்று கொண்டிருந்தனர் தென்கிழக்காசிய நாடுகளில் வாணிபம் வணிகர்கள் விற்கும் வணிகர்களாக மட்டுமின்றி சிறந்த பண்பாட்டு தூதுவர்களாகவும் விளங்கினர் மலாயா தீபகற்பத்தில் வாணிபம் புரிந்த இவ்வணிகர்கள் தமிழக மண்ணிலிருந்து அகத்தியர் காரைக்காலமையார் போன்றவர்களின் உருவச் சின்னங்களை கொண்டு சென்று அங்கிருந்த துறைமுக நகரங்களில் நிறுவினர் தற்காலிகமாக குடியேறிய போதும் நிரந்தர குடியேற்றம் செய்த போதும் இவ்வழக்கத்தை பின்பற்றியுள்ளனர் அகழ்வாராய்ச்சியின் போது இச்சிற்பங்கள் மலையாவின் சமூக பண்பாட்டு வரலாற்றை கணிக்க பெரிதும் உதவுகின்றன தமிழக வாணிப குழுக்கள் மலையா தீபகற்பத்தில் குடியேறியிருந்த செய்திகள் கல்வெட்டுகளின் வழி தெரிய வந்துள்ளது தகுவாபாவை ஒட்டிய பகுதியில் மணி கிராமம் என்ற அடையாள பெயர் கொண்ட குழுவாக தனி குடியிருப்பு பகுதிகளில் இவ்வணிகர்கள் குடியேறினர் திசை ஆயிரத்து ஐநூற்றுவர் என்ற பெயரால் இக்குழுவினர் அழைக்கப்பட்டனர் மணிகிராமத்தில் ஆலயம் வெட்டி தமிழ் பண்பாட்டை இவ்வணிகர்கள் நிறுவியதை நீலகண்ட சாஸ்திரி விரிவாக ஆராய்ந்து கூறியுள்ளார் கெடாவில் நிகழ்த்தப்பட்ட அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த புத்தர் சிலைகளும் படிமங்களும் அவற்றில் பொறிக்கப்பட்டிருந்த வாசகங்களும் தமிழக தொடர்புகளுக்கு முக்கிய சான்றுகளாகும் அச்சிலைகளும் படிமங்களிலும் மகாயான பௌத்த சமய பிரிவை பற்றிய செய்திகள் பொறிக்கப்பட்டிருந்தன அக்காலகட்டத்தில் மகாயான புத்த பிரிவின் முக்கிய தலமாக காஞ்சிபுரம் காஞ்சியில் கல்வியை பரப்பும் ஆயிரக்கணக்கான பெரும்பாலானோர் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த புத்த சமய துறவிகளை காஞ்சி நகரிலிருந்துதான் புத்த சமயத்தின் பிரிவுகளான ஈன தேரவாதம் தியானம் போன்றவை மற்ற நாடுகளுக்கு பரவியது காஞ்சியைச் சேர்ந்த தர்மபாளர் போதி போன்ற தமிழ் துறவிகள் பிற நாடுகளில் புத்த சமயத்தை பரப்பியவர்கள் குறிப்பிடத்தக்கவர்கள முதல் சாவகம் வரையிலான நாடுகளிலும் தீவுகளிலும் இம்முயற்சி கிபி பத்தாம் நூற்றாண்டு வரை தொடர்ந்ததாக பழந்தமிழர் பரவிய நாடுகள் என்ற நூல் ஆதாரங்களுடன் குறிப்பிடுகிறது கெடாநகர அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த புத்தர் சிலைகளையும் அதன் மகாயான புத்த சமய வாசகங்களையும் காஞ்சிபுர துறவிகளின் சமய பணிகளோடு ஒப்பிட்டு நோக்கினால் பல உண்மைகள் நமக்கு புலப்படுகிறது இதுபோன்றும் தமிழர்களின் மலாயா தொடர்புகளை எடுத்துக்கூறும் பல்வேறு சான்றாதாரங்கள் இன்று வரை தொடர்ந்து கிடைத்து வருகின்றன நன்றி வணக்கம்